வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் குமார் இன்று ஆகஸ்ட் 10 இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் அறுநூற்றி பத்தாம் ஆண்டு முகமது நபி குரானை பெற்ற நாள் இது இஸ்லாமில் லைலத்துல் கத்ரி அல்லது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு என இந்த நிகழ்வு வர்ணிக்கப்படுகிறது ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு மெக்லனின் ஐந்து கப்பல்கள் உலகை சுற்றி வர செவில் நகரில் இருந்து புறப்பட்டன ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ராயல் கிரேனிட் வான ஆய்வகத்துக்கான அடிக்கல் லண்டனில் நாட்டப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு அமெரிக்காவின் விடுதலை பிரகடன செய்து லண்டனை போய் சேர்ந்தது ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு குளச்சல் போர்ட் திருவிதாங்கூர் மன்னர் மார்தாண்டவர்மா டச்சு கிழக்கிந்திய கம்பெனியுடனான போரில் டச்சு தளபதி யூஸ்டாச்சியோய் என்பவரை சிறை பிடித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மிசௌரி ஐக்கிய அமெரிக்காவின் இருபத்தி நான்காவது மாநிலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு ரஷ்ய படைகளுக்கும் ஜப்பானியர்களுக்கும் இடையில் மஞ்சள் கடலில் கடற்போர் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பால்கன் போர்கள் தொடர்பாக பல்கேரியா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 இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மெகலன் வெண்கலம் வெள்ளிக்கோலை அடைந்தது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாம் ஆண்டு விஷ்ணு நாராயண் பாத்கண்டி இந்துஸ்தானி இசைக்கலைஞர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வி வி கிரி இந்தியாவின் நான்காவது குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சாவி தமிழக எழுத்தாளர் இதழாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கன்பத் ராவ் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வைனு இந்திய வானியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கா துரை இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எம் ஏ நுகுமான் ஈழத்து எழுத்தாளர் கல்வியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு அன்வர் இப்ராஹிம் மலேசிய அரசியல்வாதி